இந்த தைத்திரியல பிரதமா மூணு உபனிஷத்துக்குத்தான் வியாக்கியானம் செய்யப்படுறது அதாவது சீக்ஷாவல்லி ஆனந்தவல்லி புருபுவல்லி இந்த மூணு வள்ளிக்கு தான் ஆதிசங்கரர் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த மூணு உபரிஷத்தை பற்றி தான் விசேஷமா பிரம்மசூத்திரத்தில் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரத்தில் விசாரம் செய்யப்பட்ட மந்திரங்களுக்குத்தான் வியாக்கியானங்கள் பண்ணப்பட்டிருக்கு ஆகையனால பிரம்மசூத்திரத்துல எந்த உபநிஷத்துகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த உபனிஷத்துக்களுக்கு தான் ஆதிசங்கர் வியாக்கியானம் பண்ணியிருக்க இந்த தைத்திரிய உபனிஷத்துல நாலாவது பிரசனம் அப்படிங்கறது ஒரு பிரசித்தமாக இருக்கு பழக்கத்துல இருக்கு நிறைய பேர் இன்றைக்கும் பழக்கத்துல தமிழ்நாட்டுல பிராமணர்கள்லாம் உபதே பாராயணத்துல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால அது வந்து ஒரு பெரிய பாகம் அம்பஸ்யபாரேன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாகமா அது இருக்கு இந்த பாகத்துல வந்து விசேஷமா பரம்பர பத்தி கடவுளை பத்தி நல்லா பேசப்பட்டிருக்கு கடவுளை தியானம் பண்றதுக்கான கிரமங்களும் சொல்லப்பட்டிருக்கு உபாசனையும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய ஹோம மந்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இது வந்து கிள காண்டம் அப்படின்னு சொல்லி தனியாக சொல்லுகிறார் நேர பிரம்ம தத்துவத்தை சொல்றதில்லை சீக்ஷாவல்லு எடுத்துக்கொண்டோமா சீக்ஷா கடவுளுடைய ஸ்வரூபத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது வள்ளி பிரம்மானந்த வல்லி ஆனந்தவல்லி பிரம்மவல்லின்னு தான் சொல்லுவோம் அதில் தெளிவாகவே பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு மூன்றாவது வள்ளியிலையும் பிரம்மத்தை பற்றி தான் உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கிரமத்தில் அதிகமாக மூண் ரெண்டாவது வள்ளிக்கு விலகி போகாமல் நிறைய ஒரு தர்ம வேல்யூஸ் எல்லாம் சொல்லி சொல்லிருக்கு இந்த மூணாவது வள்ளியில இப்ப இந்த நாலாவது வள்ளியில ரொம்ப அற்புதமா பகவானை பத்தி கடவுளை பத்தி எல்லாம் ஆரம்பத்திலேயே பேசப்படு பிறகு அந்த கடவுளை எப்படி எல்லாம் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற உபாசனையும் கர்மபாகங்களும் நிறைய வேல்யூஸ் பிரம்ம ஜான சாதனங்கள் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு ஆக பிரம்ம தத்துவம் உபதேசிக்கப்பட்டிருக்கு இந்த நாராயண வல்லின்னு சொல்றோம் இதை மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்லுகிறார்கள் சில பேர் தைத்திர உபரிஷத்து நாலாம் பிரசம் தான் தெரியும் அது மகாநாராயண உபரிஷத்துங்கிற பதமோ நாராயண வல்லிங்கிற பதமோ வைதிகர்களுக்குள்ள வேதம் ஓதுகிறவர்களுக்குள்ள அந்த சொல் பிரசித்தம் கிடையாது அர்த்தம் தெரிந்தவர்களுக்கு அந்த பிரசித்தமான இந்த சப்தம் தெரிஞ்சிருக்கலாம் ஆக பிரம்ம தத்துவம் உபாசனை ஹோமங்கள் அது மாத்திரமில்லை பிரம்ம ஜான சாதனங்கள் சத்தியம் முதல்ல ஆரம்பித்து பல பதங்கள் சொல்லப்பட்டிருக்கு பல விஷயங்கள் பல வேல்யூஸ் சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்ப பெரிய உபனிஷத்து இது ஒரே சந்தர்ப்பத்தில் முடிக்க முடியாது அதெல்லாம் தொடர்ந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுன்னு அந்த மந்திரத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுன்னு போகலாம் இதுக்கும் முதல்ல சாந்தி பாடம்தான் சாந்தி பாடம் வந்து சகனாபத்து தான் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால் இந்த நாராயணவல்லி இந்த பாகத்துக்கு வித்யாரண்ய சுவாமிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்க வித்யாரண்ய சுவாமிகள் செங்கேரி மட்டத்தினுடைய பத்தாவது பீட்டாதிபதியாக கருதப்படுறது இந்த வித்யாரண்ய சுவாமிகள் மகாவித்வான்னா இல்லை இல்லாத வித்வான் வித்யா அரண்யங்கிற பதம் முழுமையாக அவருக்கு பொருந்தோம் கல்வி காடு அப்படிங்கிற வார்த்தை பொருந்தும் இருக்கு அவர் தொடாத விஷயம் கிடையாது சப்ஜெக்ட்ல இப்ப கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன் போதாயன சூத்திர கர்மாக்களா கர்மாக்களுக்கு எல்லாம் அவர் தனியா வியாக்கியானம் பண்ணிருக்காரு கிடைச்சா பாருங்க அவர் ஜோதிஷத்தை பத்தி எழுதியிருக்கார் ஆயுர்வேத வைத்தியத்தை பத்தி எழுதியிருக்கார் நிறைய சாஸ்திரங்கள் வேதாந்த சாஸ்திரத்தை தவிர வேதங்களை தவிர இன்னும் மற்ற சாஸ்திரங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பரிச்சயம் இருந்திருக்கு எதை தொட்டாலும் அவருக்கு நன்றாக ஆழமாக சொல்லக்கூடிய சக்தியுடையவராக இருந்திருக்காரு வித்யாரண்ய சுவாமி ஆகினால இந்த வித்யாரண்யருடைய நாலு வேதத்துக்கு அவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நாலு வேத மந்திரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் இதுக்கிடையில் பெரிய கர்நாடக சிஙாசன பிரதிஷ்டையும் பண்ணாரும்பா இதுக்கிடையில வந்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உருவாரத்துக்கு காரணமாக இருந்தவராகவும் அவர் இருந்திருக்கார் இவ்வளவெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப விசேஷமான சக்தி உள்ளவர் இந்த வித்யாருன்ன சொல்ல அவருடைய வியாக்கியான ரொம்ப அற்புதமாகவும் இருக்கு இவர் இன்னொரு காரியமும் பண்ணியிருக்கிறார் இதை நிறைய பிரகட கிரந்தங்களை தானே எழுதியிருக்கார் இவருடைய ஃபேமஸ் பிரகட கிரந்தம் பஞ்சதின்னு பேர் பஞ்சதிங்கிறது பதினஞ்சு சாப்டரோட வேதாந்தத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அழகா படிப்படியா உபதேசம் பண்ணி இருக்கிற ஒரு புஸ்தான் அது அந்த காலத்துல பிராமணர்களை தவிர வேற யாருக்கும் உபனிஷத்துக்கு படிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது படிக்க கூடாதுன்னு அந்த காலத்திலேயே அவர் என்ன பண்ணார் எல்லாருக்கும் பிரயோஜனம் ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி உபனிஷத் மந்திரங்கள் உபனிஷத் மந்திரத்துக்கு சங்கராச்சாரியார் பண்ண வியாக்கியானங்கள் அதோட சேர்த்து எங்கெல்லாம் உபனிஷத் மந்திரத்திலேயே விட்டு போயிருக்கோம் வியாக்கியானங்களில் விட்டு போயிருக்கோம் அது எல்லாத்தையும் சேர்த்து அவர் எல்லா ஜனங்களும் படிக்கணுங்கிறதுக்காக அனுபூதி பிரகாசம்னு ஒரு கிரந்தம் எழுதினார் அந்த அனுபூதி பிரகாசத்தில் வந்து எல்லா உபநிஷத்துகளும் அவங்க இப்படி இவருடைய இவருடைய வித்வத்துக்கு எல்லையே இல்லை இவருடைய வித்யாரண்யருங்கிற பதத்துக்கு முற்றிலும் பொருத்தமானவராக அவர் வாழ்ந்திருக்கார் அவர் தான் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க அதனால அவருடைய வியாக்கியானத்தை வச்சு தான் இதுக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் முதல்ல சஹனாவதுவுக்கு இவர் சொல்லியிருக்கிற ஒரு அர்த்தம் சொல்றேன் இது வந்து அவர் ஆனந்த வழியிலையும் சொல்றாரு ரொம்ப அழகா அர்த்தம் சொல்றார் இந்த சகனாவதுவை சொல்றதுக்கு யாருக்கு முதல்ல தகுதிங்கிறார் சகனாவது மந்திரத்தை சொல்றதுக்கு யாருக்காக இந்த மந்திரம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றார் இந்த மந்திரத்துல நம்ம ரெண்டு பேரையும் பகவான் காப்பாத்தட்டும்னு ஆரம்பிக்கிறது நௌ சக அவ ரெண்டு அரத்தின் சொல்லும்ஹா அந்த கடவுள் ஹ நிச்சயமாக நௌ நம் ரெண்டு பேரையும் அவ தூ காப்பாற்றட்டும் ரட்சிக்கட்டும் சஹனாவது சஹா ஹ நௌ அவ சஹான் அந்த பரமேஸ்வரன் ஹ நிச்சயமாக நௌ நம் ரெண்டு பேரையும் அவ தூ ரஷ்ஷ தூ பாலைய சொல்றோம் இது ஒரு அர்த்தம் அப்புறம் அந்த கடவுள் சேர்த்தே காப்பாத்தும் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றது இவர் நம்ம ரெண்டு பேருங்கிறது இங்க யாரை குறிக்கிறது சொல்ற இவர் யாருன்னு கேட்டாதின உச்சியே தெச்சியை சிஷியனும் ஆச்சாரியனும் இங்கே சொல்லப்படுகிறார்கள் இப்ப இந்த சகனாபத்தில் நம்ம ஊர்ல ஸ்கூலு கூட சொல்லலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனா இங்க சொல்ற சிஷியன் ஆச்சாரியனும் யாருன்னு பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் யாரு சிஷியன் தான் இவர் சொல்ற இந்த இங்க சிஷியனாக சொல்லப்பட்டிருக்கான்னு சொன்னா அஸ்மின் ஜென்மனி அத்தீத ஜென்மசுவா அனுஷ்டிதைஹி கர்மகாண்டோத்தை நித்திய நைமித்திக கர்மபிஹி உற்பதுஷா என்னுடைய பொருள் இந்த ஜென்மாவிலோ இதுக்கு முன்னால ஜென்மாவிலேயோ நிறைய ஒழுங்கா காரியங்கள் கர்மாக்களை எல்லாம் பண்ணிருக்கான் பூஜை எல்லாம் நிறைய பண்ணிருக்கான் நிறைய ஜபம் தியானங்கள் எல்லாம் நிறைய அனுஷ்டானம் பண்ணிருக்கான் அப்படி யோக்கியதை உள்ளவன் இதுக்கு முன்னால சொன்ன உபநேஷத்துல சொன்ன உபாசனை எல்லாம் ஒழுங்கா பண்ணினவன் மனசு ஒருமுகப்பட்டவன் அப்புறம் காமிய கர்மங்களை எல்லாம் விட்டவன் அதுக்கப்புறம் வந்து வைராக்கியமும் விவேகம் உள்ளவன் இப்பேற்பட்டவன் தான் இந்த இடத்துல சிஷ்யனாக சொல்லப்படுகிறான் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற சுகமெல்லாம் போலித்தனமானது உண்மையான சுகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு தான் இங்க சிஷியனான் ஆனா உண்மையான சுகத்தை இன்னும் தெரிஞ்சுக்கல இந்த சுகம் வந்து போலித்தனமானது இதுல ஏமாற்று இருக்கு உண்மை கிடையாது துக்கம் கலந்திருக்கு இதுல வந்து உண்மையான சுகம் இல்லை அப்படின்னு புரிஞ்சு கொண்டவன் இதுல சிஷியனாக கருதப்படுகிறான் அப்படி சொல்றேன் சரி யார் குருன்னா குருன்னா அவருக்கும் இதே மாதிரி வைராகியவருக்கு இந்த உலக சுகம் எல்லாம் நன்றாக புரிஞ்சிருக்கு ஆனால் உண்மையான ஆனந்தம் என்னன்னு அவர் நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த ஆனந்தத்தை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் அந்த ஆனந்தத்திலே அவர் துளைத்திருக்கிறார் அவர் நன்றாக இன்னொரு குருவிட்ட சிஷ்யனாக இருந்திருக்கார் ஆகையினால் அவர் நன்றாக சாஸ்திரம் படித்தவர் பரிபூர்ண யோக்கியத்தை உள்ளவர் அவர் தான் இங்கே குருவாக சொல்லப்படுகிறார்னு அப்ப குருவுக்கு லட்சணமும் சிஷ்யனுக்கு லட்சணத்தையும் சொல்லிவிடுறார் இந்த கான்டெக்ட்ல யாரு குரு யாரு சிஷ்யா இவா தான் இந்த பிரார்த்தனையே பண்ற மற்றவர்கள் என்ன பிரயோஜனம் சொல்ல முடியாது ஆகினால இந்த சகனாபத்து மந்திரத்துக்கு யாரு யாரு இந்த சிஷ்யனாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் விவேக சுடாமணியில சொல்றார் குருங்கிறவர் யார் சிஷியங்கிறது யாருன்னு சொல்றார் சிஷ்யங்கிறவன் வந்து யாருன்னு கேட்டா ஒழுங்கா சாஸ்திரத்தில் ஸ்ரத்த வச்சு மனுஷ ஜென்மாவோட மகிமையை புரிஞ்சு இதை மனுஷ ஜென்மாவனுடைய ஒரு ரேர்னஸ் ஒரு அதி துர்லபம் இந்த ஹியூமன் பர்த்தோட வேல்யூவை நன்றாக புரிந்து கொண்டு கர்மாவெல்லாம் ஒழுங்கா பண்ணி இந்த உலக சுகத்தை பற்றி விசாரம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வாஸ்தவமான சுகம் எதுவோ அந்த சுகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையோடு இருக்கிறவன் தான் இந்த சிஷியன் குரு யாருன்னு கேட்டால் அதுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் நல்லா சாஸ்திரம் படிச்சிருக்கணும் வேதங்கள்லாம் மனப்பாடமா தெரியணும் ஸ்ரோத்ரியனா இருக்கணுங்கிறார் சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் வந்து பாபமே பண்ணப்படாதவர் கனவுல கூட பாபத்தை பத்தி நினைக்காதவரா இருக்கணும் அவர் அப்புறம் வந்து எந்த உலக ஆசைகளுக்கு அவர் மயங்க கூடாது ஸ்ரோத்ரியோ விஜினோ காமஹத்தோயோ அந்த எந்த ஒரு விஷயத்தை அவர் தெளி புரிஞ்சின்றிருக்காரோ அதை தெளிவா சொல்லி கொடுக்கிற சக்தி அவருக்கு இருக்கணும் அப்புறம் வந்து சொல்லி கொடுத்த நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் அவர் சாஸ்திரத்திலேயே ஊரின் இருக்கணும் அப்பேற்பட்டவர் தான் குருன்னு சொன்னா சோத்ரியோ பிரஜினோ காமஹதோயோ பிரம்மவித்தமாக பிரம்மண் பரத சாந்தோ நிருந்தனிவா நல எப்படி அக்னியானது விறகு கட்டை இல்லாத அக்னி எப்படி இருக்குமோ அப்படி அவர் அமைதியா இருக்கணும் விறகு கட்டை இல்லாத அக்னி வந்து நல்ல சக்தி உள்ளது சுற்றுலோம் ஆனா அதே சமயம் விறகு கட்டை அதே மாதிரி ஆசை இல்லாத அறிவை உடையவர்கள் அறிவு நல்ல பூர்ணமா இருக்கு ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை அந்த அறிவே அவருக்கு ஆனந்தத்தை பற்றின அறிவா அந்த அறிவே அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது அந்த அறிவு ஆனந்தத்தை பற்றினது அந்த அரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது அப்பேற்பட்டவராக குரு இருக்கார் அப்படின்னு குருவினுடைய பிரபாவத்தை சொன்னார் ஆக இங்க வந்து சகனா வவத்து அப்படின்னு சிஷ்யன் பிரார்த்தனை ஒருபடி மேலேயே போய் சொல்லுவார் சஹனவு சஹன வர்ச்சசம்னு ஒரு பகுதி இருக்கு அப்ப அங்க சங்கராச்சாரியர் சொல்றார் சிஷியனுக்கு தான் பிரார்த்தனை தேவை குருவுக்கு தேவை இல்லைங்கிறார் அவர் அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டார் அவருக்கு பிரேயர்லாம் தேவையில்லை சிஷ்யனுக்கு தான் பிரேயர்லாம் நிறைய தேவை ஏன்னா இவனுக்கு இன்னும் அடைய வேண்டியதுலாம் இருக்கு இருந்தாலும் குரு சொன்னாலும் தப்பு இல்லை நல்லது எல்லாம் நல்லது நடக்கட்டும்னு சொன்னதுனால ஆசீர்வாதமாக போயிடும் அவர் சொன்னார் ஆகையினால நௌசகா அவதூ ஆகையினால இதை பத்தி நிறைய விளக்கம் சொல்ற எல்லாத்தையும் சொல்லல வித்யாரண்யசுவாமியும் நிறைய சொல்றார் நான் சுருக்கமா சொல்றேன் ஏன்னா இதுலயே ஊரின் இருந்தா தான் இதெல்லாம் புரியும் இல்லாட்டி சாதாரண உபன்யாசத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு போறோம் இதுதான் விஷயம்னு சொன்னா போறோம் அப்புறம் அவர் சொல்றார் சகனா வபுத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா நான் வந்து சாஸ்திரம் படித்த பிறகு எந்த ஒரு பிரம்மத்தை நன்றாக புரிஞ்சுக்க போறேனோ அந்த பிரம்மன் வந்து அந்த பிரம்மனை எங்களை காப்பாத்தட்டும் எதோ எந்த படிப்பு படிச்சு எந்த ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்க போறேனோ அந்த வஸ்துவாகிய கடவுள் எங்களை காப்பாத்தட்டும் சங்கராச்சாரியா சொன்னார் ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் இங்க என்ன கேட்போம் கடவுள் என்ன காப்பாத்தட்டோம்னா என்ன அர்த்தம் என்ன காப்பாற்றணும் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் ஏன்னா மற்ற இடத்துல எல்லாம் பணத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் பதவியை கொடுத்து காப்பாற்றட்டும் வீட்டை கொடுத்து காப்பாத்தட்டும் வேற என்ன ஆரோக்கியத்தை கொடுத்து காப்பாற்றட்டும் ஐஸ்வர்யத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் ஆனா இந்த கான்டெக்ட்ல அதெல்லாம் விட்டாச்சு ஏன்னா வந்து தெரிஞ்சுட்டு விட்டான் வந்து உண்மையான சுகம் இல்லைன்னு தெரிஞ்சு விட்டான் அதெல்லாம் அடிப்படை தேவைகளுக்குலாம் ஒன்றும் குறவே கிடையாது அண்ணபாலே என்ன வாசாகும் சிவ மகாவெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு எனக்கு நிறைய பசுமாடெல்லாம் இருக்கட்டும் துணியெல்லாம் இருக்கட்டும் சாப்பாட்டு குறவு வேண்டாம் ஜலத்துக்கு கஷ்டம் வரப்படாது அதெல்லாம் ஏற்கனவே கேட்டாச்சு திரும்பவும் என்னத்துக்கு சகனாவது அதுல என்னத்துக்கு சொல்லணும் அதனால சங்கராச்சாரியர் விளக்கம் சொல்றார் ஞான பிரதானேன ஞானத்தை கொடுத்து காப்பாற்றட்டும் ஞானத்தை கொடுத்து எனக்கு காப்பாத்தும் எனக்கு இப்ப தேவை என்னன்னா ஞானம்தான் தேவை அதெல்லாம் வந்து வாழ்க்கையில சுகம் வேணுமா துக்க துக்கம் வேண்டாம் சுகம் வேணுமா ஞானம் வேணுமான்னு கேட்ட ரொம்ப புத்திசாலி என்ன சொல்றான்னா எனக்கு சுகம் வேண்டாம் வாழ்க்கையை பற்றின ஞானம் தான் வேணும் ஞானம் வந்துவிட்டா ஞானமே சுகம் எனக்கு ஞானம்தான்ப்பா வேணும் ஞானம்தான் தேவை நிறைய உலகத்தில் சுகத்தையெல்லாம் பார்த்தாச்சு அந்த சுகமெல்லாம் ஏமாத்துறது அதனால் அந்த சுகத்தை பற்றி நான் கேள்வி கேட்கல எனக்கு வாழ்க்கையை பற்றின ஞானம் வேண்டி இருக்கு யாருன்னு எனக்கு புரியல நான் ஏன் இப்படி வந்து சுகத்துக்காக அலையிறேங்கறதும் புரியல அதில் எனக்கு ஞானம் தான் வாழும் நௌத்து சொன்னா எனக்கு வந்து ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் இன்னும் விளக்கம் சொல்றார் சஹனவ் குணத்து சகனவ் குணத்துக்கு என்ன சொன்னா ஞானத்தோட பிரயோஜனம் கிடைக்கணும் சில சில ஞானம் கிடைச்சிடும் ஞானத்தோட பிரயோஜனம் கிடைக்காது ஞான பல பிரதான பாலையது சக நோ நான் அதை அனுபவிப்பேனாக நாங்கள் இருவரும் ஞானத்தின் பெயரை அனுபவிப்போமாக ஞானத்தோட பிரயோஜனம் என்னன்னு கேட்ட சுகம் வர்றபோது துள்ளாமல் இருக்கணும் துக்கம் வர்றபோது துவண்டு சொல்றோமோ இல்லை சமத்துவம் மனசு வந்து சஞ்சலம் இல்லாம இருக்கும் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சுகம் கிடைச்சாலும் மனசு அசையப்படாது அதே மாதிரி எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் மனசு பாதிக்கப்படக்கூடாது சுக துக்கம் ரெண்டும் என்னோட அறிவால சமாளிக்கப்பட வேண்டும் அது மனச இமோஷனலா அந்த அந்த ஏரியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது ஆஹ் சகனவு புனத்து பிரயோஜனம் கீத முழு தான் சொல்லியிருக்கு சமத்துவம் சமத்துவம் கிருஷ்ணர் ஒன்பது வகையான ஜனங்கள்கிட்ட சமமா இருப்பான் சுகருன் மித்ராசீன மத்தியஸ்துவேஷ்யூஷு சாதுஷ்வபிச்ச பாபேஷு சமபுத்தி விசேஷ சமபுத்திங்கிற சுகிருத்து ரொம்ப அதாவது நம்மகிட்ட நம்ம கிட்ட எதையுமே நமக்கு உபகாரம் பண்றவன் நம்ம கிட்ட உபகாரம் பண்றவன் நம்மளுக்கு வந்து நம்மளை பத்தி பத்து பேர்கிட்ட தோஷணையா சொல்றவன் அப்புறம் வந்து நம்மளை கொல்றதுக்குன்னு ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறவன் இப்படிலாம் சொல்றார் பிரிக்கிறார் அப்புறம் நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறவன் உதாசீனன் மத்தியஸ்தன் நீ அவனும் அவனும் இவனும் அவனு மத்தியஸ்தனாக இருக்கிறவன் நல்லவர்கள் பாப்பி எல்லா கிட்டையும் ஒரே மாதிரி அவன் அவ அவனால் அதை பா அவங்கள பார்க்கிற போது மனசு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகுறதில்லன்னு நினைச்சான் எல்லா வகையான ஜனங்களை பார்த்தாலும் அதாவது அவரவருடைய சுவாவம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி மனசுல ஒன்னும் எண்ணம் கிடையாது ஆக இந்த சமத்துவம் ஞானத்தோட பிரயோஜனம் ஞானத்தோட பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாத்தணும் அது மாத்திரமில்லை இன்னும் நிறைய சொல்றாரு இதுல ஒரே நேரத்தில் எங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கணும்னா குரு வந்து சோம்பேறித்தனம் இல்லாம சொல்லித்தரணும் குரு வந்து சோம்பேறித்தனம் இல்லாம சொல்லித்தரணும் நானும் சோம்பேறித்தனம் இல்லாம கேட்கணும் அது அது பிரார்த்தனையா இருக்கு அவர் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் உற்சாகமா சுறுசுறுப்பா ஆர்வத்தோட என்னடாது சொன்னத்தையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமேன்னு அழுத்துக்காம அவர் சந்தோஷமா ஆசையோடு சொல்லித்தரணும் அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா எத்தனை தடவை சொன்னாலும் அதை திரும்ப திரும்ப நாம வந்து பொறுமையா படிக்கணும் மனசில் வாங்கிக்கணும் அல்ல அவருக்கும் சோம்பேர்த்தின இருக்கக்கூடாது எனக்கும் சோம்பேர்த்தின இருக்கக்கூடாது பாடம் நடக்கிற போது ரெண்டு பேருக்கும் உற்சாகம் வேணும்னு அர்த்தம் புனக்து சஹ வீரியம் கரவாவாய் சிரயோஜன சாமர்த்தியம் கரவாவாய் இந்த வீரியம்ங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு சப்தம் வீரியங்கிறது புத்தி சாமர்த்தியம் வீரியங்கிறது புத்தி சாமர்த்தியம் இந்த புத்தியில சாமர்த்தியம் வரணும்னா நம்ம ஆகாரம் விவகாரம் வேணா ஒழுங்கா இருக்கணும் புத்தியில சாமர்த்தியம் வர்றதுங்கிறது ஏதோ இந்த அப்பா அம்மா ஜீனில் வர்றது மாத்திரம் இல்லை நாமளும் நிறைய கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு வந்து நிறைய பேர் மேனேஜ் பண்ணி ஏதோ தாத்தா பாட்டியோட அதை வச்சு நம்ம மேனேஜ் நாம பரம்பரை பரம்பரையாக அதை பண்ணணும் சாஸ்திரம் சொல்றது அந்த தரம் ஒசந்துட்டே போகணுமா அந்த புத்தியோட தரம் ஒசர்ந்து கொண்டே போகணும்னா நம்முடைய சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எல்லாம் இருக்கு அந்நயகுங்கி சோம்ய மனஹா அப்புறம் நம்ம வாழ்க்கையுடைய சம்பந்தப்பட்டிருக்கு நம்ம எப்படி எல்லாம் சக்தியை உபயோகம் பண்றோங்கறத பொறுத்து இருக்கு அதனால வீரியங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா சாமர்த்தியம் புத்தி சாமர்த்தியம்னு அர்த்தம் நீங்களும் எல்லாம் எவ்வளவு நன்னா சொல்லி முடியுமோ நன்னா சொல்லி கொடுங்க எவ்வளவு மேக்சிமம் என்னெல்லாம் திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லி எப்படி நன்னா புரிய வைக்க முடியுமோ நன்றாக நீங்களும் சொல்லுங்கள் அதே மாதிரி நானும் வந்து நன்றாக தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு நானும் என் புத்தியை நான் உபயோகம் பண்றேன் ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கு அந்த சக்தியை நமக்கு உபகாரம் பண்ணணும் நம்மளும் பிரயோ நம்மளும் பண்றோம் அந்த பிரயத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சாலே அதுவும் உபகாரம் பண்ணும் ஆக என்னால அதை பிரார்த்தனை பண்றோம் அதனால மன்னும் மஜி தேஜி தேகி பெரிய பிரார்த்தனை இந்த பூடல் போடுறதுக்கு முத நாடு உதவிசாந்தின்னு சொல்லி ஆசீர்வா பண்ணுவார் பகவான் இப்படி இருக்கார் நமக்கு அதெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுற பழக்கம் உண்டு நம்மளதுலாம் இருக்குது அதனால வாசி அந்த அந்த போர்ஷன் வர்றதே வாத்திய அக்ஷதையெல்லாம் விசேஷமாக எல்லாம் பண்ணுவார் அது நிறைய இருக்கு விசேஷமாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இந்த தேஜஸ்ஸுங்கிறது அக்னியை பூஜை பண்ணி வர்ற முகத்து களை அக்னியை நன்றாக பூஜை பண்ணிகிட்டே இருந்தா முகத்துல ஒரு களை வரும் ஃபேர் அண்ட் லவ்லாம் வேண்டாம் அதெல்லாம் தேவையே இல்லை அக்னியை நன்னா பூஜை பண்ணினா அது அது ஒரு களை அது வந்து தேஜஸ்ன்னு பேர் வேதத்தை சொல்லிட்டு இருந்தா வேதத்தை சொல்லி ஈஸ்வரனை பூஜை பண்ணிகிட்டே இருந்தா அதுக்கு வந்து பிரம்ம வர்ச்சஸ்ன்னு பேர் இந்த பிரம்ம வர்ச்சஸ்ன்னு பேர் யசஸ்ஸுங்கிறது தர்மமான புகழ் பெரிய வாழ்க்கையெல்லாம் இவன் நல்லவன்ப்பா ஒழுங்கா இருக்கான் எல்லாம் நல்ல காரியங்கள் பண்றான் சத்காரியங்கள் பண்றான் அப்படிங்கிற புகழ் அப்புறம் இந்த வீரியம் யசஸ்ஸு வர்ச்சஸ் பிரம்ம வர்ச்சஸ் அப்புறம் ஒழுங்கா காரியங்களை திறமையா லௌகிக காரியங்களை கூட ஒழுங்கா பண்றதுனால ஒரு பலம் வருமா அது வர்ச்சஸ்னு பேர் எனக்கு தேஜஸ் வேணும் யசஸ்ஸு வேணும் வர்ச்சஸ் வேணும் இப்படிலாம் பிரார்த்தனை பண்றோம் நிறைய அந்த வைதிகமா பார்த்தாதான் தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து லாஜிக்கலால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு லாஜிக்கலா சொல்லலாம் அதனால அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர விஷயம் தெளிவா இருக்கு சீரியம் கரவாவை நௌ அதீதம் தேஜஸ்வி அஸ்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற இந்த அத்தியனம் இருக்கே சம்பிரதாயம் காப்பாற்றப்படுது தேஜஸ்வின்னு சொன்னா ஒளி பொருந்தியதாக தமிழ்ல சொல்லணும் ஒளி பொருந்தியதாக என்ன அர்த்தம் நம்ம ரெண்டு பேரும் படிச்சு படிச்சு இந்த கொடுத்தா நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கறத இன்னும் இதை இன்னும் நல்லா அர்த்தவத்தா புஷ்டியோட கொடுக்கணும்னு அர்த்தம் பாத்தியார் அடிக்கடி புஷ்டின் தத்தோ தத்த புஷ்டின் புஷ்டின் தத்தா எல்லாம் வேதம் எல்லாம் பார்த்தா நிறைய அர்த்தம் தெரிய மாட்டேங்கிறது வாத்தியார் சொல்லிட்டே இருக்கார் வரும் அப்பதான் சாத்தம் எல்லாம் பண்ணி முடிச்சு சாப்பிட எப்படா சாப்பிடுவோம் இருக்கும் அப்பதான் வாத்தியார் ஆசீர்வாதம் ஆரம்பிப்பார் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா எப்பவும் போமா அப்படின்னு ஆசீர்வா நம்ம ஒரு ஒரு கஷணமும் நம்ம வந்து புதுசா இருப்போம் அர்த்தம் பாரதியார் சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை திண்ணமரை இசைத்துக் கொண்டு விளையாடி இன்புற்றிடலாம் வாரி இருஷம் அதனால வந்து இன்று புதிதாய்ப்பிருந்தோம் ஒவ்வொரு கணமும் அஸ்து சொன்னா என்ன அர்த்தம் இந்த வித்திய வந்து அடுத்த ஜெனரேஷன் கொடுக்கிற போது இன்னும் பலவத்தா இருக்கணும் ரொம்ப நன்றாக குஷ்டியோட அவனுக்கு கேட்கற போதே அவனுக்கு இன்னும் இன்னும் பல விஷயம் அவனுக்கு புரியணும் அதாவது நம்ம தான் வந்து நம்ம வார்த்தையாட்டு கிளியரா புரிஞ்சு தெளிவாக படிச்சு புரிஞ்சுட்டு இருக்கும் நான் விருத்தி ஆகணும் தெளிவா பண்ண மாதிரி நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது அதை காட்டிலும் நம்ம பண்ணணும் அர்த்தம் இருக்குதுல மா வித்விஷா வகைங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா குரு சரியா சொல்லிக் கொடுக்கலன்னு கோபம் வரப்படாது சிஷியனுக்கு அப்புறம் வந்து இவன் சரியா நமக்கு சர்வீஸே பண்ணல இவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு குருவு நினைச்சுக்கிட்டா வித்விஷா வகை அந்த காலத்துலாம் உண்டு குருவுக்கு சிஷ்யாலாம் சேவை பண்ணணும் குருவும் சரியா சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் பாரம்பரியம் இப்பெல்லாம் எல்லாமே பைசா ஆயிடுது எல்லாமே காசா போயிடுது அப்ப அப்படிலாம் கிடையாது வந்து அந்த டிவினிட்டி அந்த ஞானத்துக்கு வந்து ஒன்றும் பைசா செலவே கிடையாது ராஜாக்கள்லாம் இதை காப்பாத்தின்னு இருந்தா ராஜாக்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வித்யாலயங்களெல்லாம் வித்யாஸ்தானத்தை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதான் ஆசை நேர்த்தி கூட படிச்சிருந்தேன் தமிழ்நாட்டில் மூணு இடத்துல பெரிய வித்யாஸ்தானெல்லாம் இருந்துருக்கு அந்த ஹிந்து தர்மாவில் வந்து காஞ்சி சங்கராச்சாரிய சொல்றத படிச்சுருந்தேன் அந்த வித்யாஸ்தானங்கள்லாம் ஈவன் புத்திஸ்டெல்லாம் வந்து வேதத்தை ஒத்துக்கலைன்னாலும் இந்த வித்தியெல்லாம் படித்தாராம் சதுர்தச வித்தியெல்லாம் படிச்சாருங்க ஏன்னா இங்க இருந்து போயிட்டா புத்திஸ்ட் என்ன இதுல இருந்து வந்தவாறு அது புத்திஸ்டில் புத்திசத்துல இருந்தவாழ்லாம் நிறைய பேர் பிராமணனும் கத்திரியனும் தான் ஆகையினால அவர்களும் கூட வேதத்தை வந்து வேதத்தை ஒத்துக்கலைன்னு சொல்லிண்டாலும் கூட இந்த வித்தியெல்லாம் விடலையோம் இதை படிச்சுட்டா அப்புறம் இதெல்லாம் கண்டனம் ஆரம்பிச்சாங்க அதுக்காக படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி நம்ம ஊர் நாஸ்திகளெல்லாம் கம்பராமாயணம் படிச்சு விட்டு கம்பரை பத்தி திட்டுவான் அது மாதிரி தெரியும் எதெல்லாம் நல்லா போடணும் தெரியும் அது மாதிரி வித்யா சதுர்தச நிறைய இருந்திருக்கு இல்லாட்டி பாரதியார் பாடுவாரா காசி பண்டிதர் பேசுவதை காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் காசி பண்டிதர் பேசுறத காஞ்சிபுரத்துல கேட்கணுமா அதற்கு கருவி செய்வோம் எதுக்கு சொல்றேன் நம்ம பெரியவர்கள்லாம் இந்த சாஸ்திரத்தை சம்ரட்சணம் பண்றதுங்கிறது இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறபோது தெரியுது படிக்கிறது பாடல் சொல்றது நிக்கவே நிறைய போய் மேனஸ்கிரிப்டெலாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது அந்த புதுசு புதுசு புதுசாக இருந்தால் என்ன இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இன்னும் புக்கே வரல ஒருத்தர் வந்து பனை ஓலையில் எப்படிலாம் சைஸ் இருக்கணும்னு எழுதுகிறார் பண ஓலையில் இது வந்து ஸ்கொயராக இருக்கணும் இது ரவுண்டாக இருக்கணும் இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்கணும் இதோட அளவு இந்த சைடு வந்து இவ்வளோ அளவு இந்த சைடோட அளவு இவ்வளவு எப்படி இருக்கணும் இதோட டெப்த் இவ்வளோ இருக்கணும் எழுதியிருக்கார் பணவலையில் எழுதியிருக்கார் நம்பர்லாம் போட்டு எழுதியிருக்காரு அதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு இப்படி இந்த சாஸ்திரத்துல இங்க சொல்லிருக்கு அப்படின்னு பணவோலையில் எழுதியிருக்கார் இனி இதை எப்போ புக்கு போடுறது இனி ஜனங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றது எப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எதுக்கு சொன்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சிஷ்யனுக்கும் குருவுக்கும் இது வரக்கூடாது இந்த துவேஷம் வரக்கூடாது மா வித்விஷாவகை வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரியும் ஒத்துக்கிறது ஏன்னு கேட்டால் இவரும் சரியா சர்வீஸ் பண்ணணும் அவரும் வந்து சரியாக சொல்லிக் கொடுக்கணும் அவர் சொல்ற குருனா தான் அபரிதோஷா நமீச்சீன அபரிதோஷம் இத்தேருக்கும் அந்த இது இருக்கக்கூடாது பிரணவசாந்தி சப்த பூர்வவத் வியா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம்ங்கிறது பரமேஸ்வரனை குறித்த ஸ்தோத்ரம் அப்பந்தி சாந்தி சொன்னா இந்த பாடம் நடக்கிற வரைக்கும் நமக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது எந்த வகையான விக்ரங்களும் வரக்கூடாது நிறைய விக்கிரங்கள் வரும் நம்ம உடம்புல இருந்தே விக்ரங்கள் வரும் நம்ம மனசுலேருந்தே விக்ரங்கள் வரும் நம்மளை சுத்தி இருக்கிறவர்களால் விக்ரங்கள் வரும் பலவிதமான விக்ரங்கள் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வரும் नाना विध इू श्रेयांशि विघु विधानी प्रार्थना सहन सह वीर तेजस्वी ओम शांति शांति शांति, शांति அதனால உங்களுக்கு தெரிஞ்சதுனால எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது எனக்கு அம்பஸ்ய பாறை நான் வந்து சுருக்கமா அர்த்தம் சொல்றேன் அம்பஸ்யோக் பிரஜாபதி ஒரு சில போர்ஷன்லாம் ஈஸ்வரனை பத்தி ரொம்ப அழகா சொல்றது கடவுளை பத்தி அற்புதமா வர்ணிக்கிறது இந்த போர்ஷன் எல்லாம் கடவுளை பத்தின வர்ணனா இவர் என்ன சொல்றார் இது வந்து ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு மாதிரி சொல்றா அப்படிங்கிறார் வித்தியாரியர் அந்த காலத்திலயே இந்த போர்ஷன் எல்லாம் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கா ஆனாலும் கூட வியாக்கியானத்துல சங்கராச்சாரியோட பாஷ்யத்துல இது கிடையாது சங்கராச்சாரியார் அங்கங்க கோட் பண்றார் சன்னியாசத்தை புகழ்ந்து பேசியிருக்கு இந்த சாப்டர்ல சந்நியாசம் ரொம்ப உயர்ந்தது இருக்கிற தர்மங்கள்லேயே ரொம்ப உயர்ந்த தர்மம் சந்யாசர்மம் அப்படின்னு புகழ்ந்து பேசுறது இந்த அத்தியாயத்தில் அதனால சங்கராச்சாரியார் கிடைக்கிற இடமெல்லாம் இந்த இந்த இதை கோட் பண்ணுறார் எங்கெல்லாம் சன்னியாசத்தை விசேஷமாக சொல்லணுமோ அங்கெல்லாம் வந்து சன்னியாச மந்திரத்தை கோட் பண் சந்ந்யாசத்தை உசக்தியாக காட்டுறதுக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் கோட் பண்ணுறார் அவர் சொல்றார் கர்நாடகத்தில் வந்து இல்லை இங்க பிரசித்தமான பாடம் வந்து அறுபத்தி நாலு அணுவாக்கமா திராவிட தேசங்கிற தமிழ்நாட்டுல கர்நாடகத்துல வந்து எழுபத்தி நாலு இருக்குங்கிற ஆந்திராவில் வந்து எண்பது அணுவாக்கம் இன்னொரு இடத்துல எல்லாம் வந்து எண்பத்தி இருக்கு ஆனா நான் வந்து நிறைய இடம் நான் பார்த்துட்டேங்கிற வித்யாலினே ஒரு ஊர் பாடத்தையும் பார்த்துட்டேன் திரவிட தேசத்து பாடத்தையும் பார்த்துட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல ஐயங்காரெல்லாம் சொல்றதே அப்படிதான் சொல்லுவா சப்ரம் சொல்ல மாட்டா சப்ரம் ஹசி வேந்திர அப்படிதான் சொல்லுவான் ஹரிய சொல்ல மாட்டான் ஏன்னா ஹரிஹிங்கிறது இந்த சஷ சஹாங்கிற சப்தத்துல வந்து அது மாத்திரம் இல்ல அவன் சொல்ற இது மீட்டர் டிஸ்டர்ப் பண்றது ஹரின்னு போட்டாங்கிற நம்ம ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னா சஹரின்னு போட்டு சசிவா எடுத்து விடலாமே அப்படின்னு கேட்கலாம் நம்ம அது ஆர்கியூ பண்ணணும்னு அனாவசியமா பண்ணிட்டு இருக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாம சஹசிரசீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் இந்த மீட்டரை போது பார்த்தோம்னா அந்த ஹரி இடிக்கத்தான் செய்யறது அவா சொல்றா நீங்க இந்த மீட்டரை மாத்திருக்கீள் ஹரின்னு சேர்த்திருக்கேன் ஹரின்னு சொல்லக்கூடாது சஹாங்கிறதே ஹரியை தான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சப்ரம் சப்ரம் ஹசசிந்திரமஸ்வராட் அப்படி சொல்லி பார்த்தா கரெக்டா இருக்கு சப்ரம் ஹசசி வஸ்ஸரி சேந்திர வீட்டு சரியா அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குங்கிறதுல மறக்க முடியல இந்த மாதிரி இந்த பாகத்துல வேதத்துல யாரும் சாதாரணமா கைவிக்க மாட்டா வேத பாகத்துல எந்த இடத்துலயும் வந்து யாரா இருந்தாலும் இன்டர்பிரேஷன் வேணா மாத்திப்பாள தவிர வேதத்தை போய் மாத்துறதுங்கிற பழக்கம் யாருக்குமே கிடையாது இருந்தாலும் இவர் சொல்ற அணுவாக்கம் வந்து ஒரு ஒரு மாறி இருக்கு அங்க அறுபத்தி நாலு இங்க வந்து எழுபது சொல்ற இந்த மாதிரி மாறி இருக்கு இப்படி எல்லாம் மாறி இருந்தாலும் நான் வந்து ஃபாலோ பண்ண போறது திராவிட தேசம் இவர் கர்நாடகாவில் இருக்கார் அவர் சொல்றார் நான் திராவிட தேசத்து பாடத்தை தான் ஃபாலோ பண்ண போறேன் எங்கெல்லாம் மற்றவாள மாறுறாளோ அதை நான் வந்து கோட் பண்றேன் அப்படின்னு முதலே சொல்லிடுற தத்த வயம் பாடாந்தரானி யசாசம்பவம் சூச்சயந்தா சதுஷ்டி பாடம் பிராதான் வியாக்கியாஸ்யாம நான் வந்து இந்த சதுஷஷ்டி பாடத்தை தான் வியாக்கியானம் பண்ண போறேன்னு சொல்றேன் அப்போ அம்பஸ்ய பாறை மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்றேன் சுக்கரேன ஜோதி சமனு பிரவிஷ்ட பிரஜாபதி மந்திரம் எல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் என்ஜாய் பண்ண முடியும் கொஞ்சம் கஷ்டம் தான் இது அம்பஸ்ய பாண கடவுள் இருக்கார் அப்பா கடவுள் எப்படி இருக்காரு அம்பஸ்ய பாறை மகதா மஹியான் பரமேஸ்வரஹா வர்த்தத்தை அம்பஸ்ய பாறைன்னா சமுதிரத்தோட கரை எங்க இருக்கு அம்பஸ்யனா சமுதிரம் பாறைன்னா கரை சமுத்திரத்தின் கரையை காட்டிலும் சமுத்திரத்தை காட்டிலும் சமுத்திரத்தின் கரையை காட்டிலும் பெரியதில் பெரியதாக அவர் இருக்கிறார் கடவுள் முதலான அனைத்து உலகங்கள் பெரிசா சொல்றதுக்கா உலகு ஆதிபகவன் முதற்றே உலகம் யாவையும் தாமட வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீந்தலா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே கம்பராமாயணம் முதல் பாட்டு காப்பாத்துறாருங்கிற அர்த்தத்தில் சொல்லிருக்கு மத்திய நம்ம மனச நன்னா வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றது புவனச மத்திய இந்த உலகத்தினுடைய மத்தியங்கிற பதத்துக்கு அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மத்தியன உலகத்திற்கு இடையில் இந்த உலகங்களுக்கு இடையில் அது பெரிய பொருளாக இருக்கிறது எல்லாத்திலையும் முடிவாக இருக்கக்கூடிய பிரம்மலோகம் இந்த சமுதிர முதல்ல சமுதிரத்தை எடுத்துட்டது அப்புறம் பூமி எடுத்துட்டது அப்புறம் என்ன சொல்லி இருந்தா மேலாக பிரம்மலோகத்துக்கும் மேலாக அவர் இருக்கார் அப்பா கடவுளுங்கிறவர் எதுலேயும் அவரை வந்து லிமிட் பண்ணிட முடியாது நம்ம நினச்சுருக்கோம் கடவுள்னா சாதாரணமாக இந்த சினிமாவிலாம் வர்ற மாதிரி ஏதோ ஒரு லோகத்தில் உட்காந்துருக்கார் ஏதோ ஏழு கதவு எட்டு கதவு திறக்கிறது அப்படி தான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்ல எல்லாம் பார்த்து பள்ளிக்கூடத்துல எல்லாம் பார்த்து அப்புறம் வந்து படித்து ட்ராமாவில் பார்த்து அப்புறம் வந்து சினிமாவில் பார்த்து பார்த்து நமக்கு ஈஸ்வரனை பற்றி எப்படி தெரியும்னா கண்ணம் ஒன்றா ஒரு ஏழு கதவு இல்லாட்டி கைலாசம் வரும் கைலாசத்துல ஊரும் சங்கு இருப்பார் பூத கணங்கள்லாம் ரிஷிகடங்கள்லாம் சங்கு உதின்னு இருப்பார் அப்புறம் எங்க பார்வதி வந்து அந்த திருவிளையாடல் சினிமாவில் வருது அது மாதிரிதான் நமக்கு தோணும் ஈசன் போற்றி எந்த அடி போற்றின்னு உடனே அப்புறம் காலை காட்டுவான் அப்புறம் உடனே வந்து அப்படி நிற்பார் சிவகுர்மா உட்கார்ந்து இருப்பார் அந்த ஆக்டர் தான் ஞாபகம் தவிர பகவான் ஞானத்துக்கு வந்து அது வந்து ரொம்ப சிரமம் தானே இப்படி எல்லாம் எடுக்கணுமே பெரிய விஷயம் அதுக்கு எவ்வளோ ட்ரெயின் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த இப்படி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு படுற பாடு தெரியறது அதுலருந்து அப்போ அவரை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் எத்தனை பேர் எத்தனை ஆக்டர் எத்தனை ஆக்ட்ரஸ் எத்தனை பொருள்கள் எத்தனை வந்து இந்த ஆபரணங்கள் இத்தனையும் வச்சுட்டு எடுக்கணுமே அவ்வளோ பெரிய சினிமா எடுத்திருக்காங்க அவன்தான் சிருஷ்டிகர்த்தா அந்த சினிமாவாக மிகரன் மகத்தோ மகி நமக்கு அப்படி தான் ஆனா இது வந்து இந்த உபரிஷத்தை கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ல போறது கண்ணால பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ல போறது நீ இத வந்து கண்ணை மூடி பண்ணாத கண்ணை திறந்து புத்தியை யூஸ் பண்ணு நிறைய பேர் கிளாஸ்ல ரொம்ப அவள் ரொம்ப சீரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாள் அப்படியே வச்சுப்போம் அவள் வந்து நம்ம பேசிட்டு இருப்போம் கண்ணை மூடிவான் நம்ம யாரை பார்த்து பேச நமக்கு சந்தேகம் வந்துடும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பார் நம்ம வந்து பகவானை பத்தி பேசுறோமா அவர் உடனே இப்படியே கண்ணு மூடிவார் கண்ணு முடிஞ்சு நம்ம யார்கிட்ட பேசிட்டு அவர் கண்ணு மூடி கொஞ்சம் நேரம் தியானம் தூங்கினாலும் தூங்கிடுவார் அது கூட பக்கத்துக்கு வேறு ஏற்படும் இப்படிலாம் நடக்கும் ஏன்னா அவர் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டாரான் அவர் வாஸ்தவம் தான் நம்ம வந்து அவர் இது பண்ணல நம்மளும் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கோம் அந்த விஷயத்த கவனமா கேட்கணும் சந்திருஷ திஷ்டி இவர் பார்வையில் அகப்படுறது இல்லையா அனைத்துலக நின்று ஐம்பங்கள் காண்கிலாம்பர் மாணிக்கவாதி அனைத்துலகு நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா இந்த உலகம் நீ இருக்க ஆனா இந்த கண்ணாலேயோ காதாலையோ மூக்காலையோ உன்ன தெரிஞ்சுக்க முடியுமாப்பா தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு அதனால மகத்தோ மகியான் ஆனா அப்படிப்பட்ட பகவான் எங்கப்பா இருக்கார் நான் ரொம்ப அழகு அம்பஸ்யே மத்தியோ மஹியான் அந்த வார்த்தையை மாத்தி போடுறோம் அம்பஸ்ய பாரே மகத்தோ மஹியான் புவனசிய மத்திய மகத்தோ மஹியான் பிருஷ்டே மகத்தோ மஹியான் அவர் எங்கிருக்கா உனக்கு ஆதி பகவான் முதற்றேன்னு விட்டான் எங்க இருக்காருன்னா திருக்குறள் சொல்றது மலர்மிசை அதே மாதிரி சுக்கரேன ஜோதிகும் நம்முடைய மனசுல அந்த கரணத்துல சைதன்யமா இருக்கார கான்சியஸ்னஸ் இருக்கார சொல்றோமே அந்த வந்து கான்சியஸ்னஸ் இருக்கார் அப்படின்னு சொல்றேன் சுக்கரேனி சுக்கரேன ஜோதிகம் வார்த்தைக்கு அழுக்கில்லாம நிர்மலம் அர்த்தம் சுக்கரேனு சொன்னா சைத்தன்ய சுரூபமாக நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் இறைவன் வீற்றிருக்கிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அதனால பகவான் இந்த பிரபஞ்சம் அனைத்துக்கும் வியாபகமா இருக்கக்கூடிய சர்வ வியாப்தியா இருக்கிற பகவான் எங்கப்பா இருக்கார் கேதார்நாத்ல இருக்காரா கைலாசத்துல இருக்காரா அமர்நாத்ல இருக்காரா இல்ல சுந்தரேஸ்வரர் சன்னிதியில இருக்காரா அப்படின்னு கேட்டா அவர் எங்கும் இல்லை நஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் தேடி கண்டுகொண்டேன் திருமாலும் நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டே என் உள்ளே தேடி கண்டுகொண்டு அப்படியே வந்து எல்லா எந்த புஷத்தை எடுத்தாலும் அது இருக்கு எந்த சாஸ்திரத்தை எடுத்தாலும் அதுதான் அதனாலதான் எந்த கும்பாபிஷேகம் பண்ணாலும் எதை பண்ணாலும் முதல்ல ஆத்ம பூஜை தான் ஆத்ம பூஜைக்கு அப்புறம்தான் தேவ விக்கிரகத்துக்கு பூஜை ஆத்ம பூஜை பண்ணி இந்த இடத்துல இருக்கிற சைத்தன் அதனால தான் புஷ்பம் போடுற போது இப்படித்தானே போடுறோம் புஷ்பம் போடுற போது இப்படி எடுத்து இப்படியே போடுறது இல்லை அப்படி சில பேர் போடுற அது வேறு விஷயம் ஆனா புஷ்பம் சாதாரண போடுற போது இப்படித்தானே போடுறோம் இப்படி போடுறதா இந்த ஹிரதயத்துல இருக்கிற பகவானே நான் வெளியில பூஜை பண்றேன் எடுக்குன்னா ஹிரதயத்துல இருக்கிறத நன்னா உணர்றதுக்கா ஹயத்துல பகவான் இருக்காருங்கிறத நன்றாக உணர்வதற்காக நான் பண்றேன் அதுதான் பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஆத்மா பூஜை பண்ணிட்டு தான் பண்றோம் பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றோம் தெரியுமோ அந்த புஷ்பத்தை எடுத்து நெஞ்சில ஒத்திக்கிறோம் கண்டில் ஒத்தின்னு நெஞ்சில ஒத்தின்ட்டு தான் புஷ்பத்தை போடும் அப்ப உள்ள இருக்கிற பகவானைத்தான் வெளியில வச்சு பூஜை பண்றோம் வெளிய வச்சு பூஜை பண்ணவரை பழையபடி சம்யோஜனம் பண்ணிவிடும் ஆகையினால பகவான் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வல்லற்ார்க்கு வாய் கோபுர தெள்ள தெளிந்தார்க்கு நல்ல வரி தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா விளக்கு அதனால பகவான் எங்க இருக்காருனா அந்த கலத்துல இருக்காரப்பா சம் அனுப்பிரவிஷ்டா ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் நன்றாக நுழைந்திருக்கிறார் அனுப்பிரவிஷ்டு ஆகையினால அவர் வந்து யோவே தனி தங்குகாயாம் பரமேயோ மண் பகவான் இருக்கார் அப்படி சொல்லி அதுக்குள்ள வந்து சரி அவர் இங்கதான் இருக்கார் வெளியில இல்லையா அந்த பிரஜாபதிஹி கர்ப்பே அந்த பிரஜாபதி சரதி பிரஜா நாம் பத்திகி உயிர்கள் அனைத்துக்கும் தலைவர் அர்த்தம் கடவுள்னு அர்த்தம் பிரஜாபதிஹி சரதி விராட் புருஷனா இருக்கார் இது தியானத்துக்காக சொல்றது கர்ப்பே அந்த சொன்னா கர்ப்பேன்னு சொன்னா இந்த பிரம்மாண்டம்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் பிரஜாபதி விராட் ரூபகா நம்ம பார்க்கிறோம் வெளியில பார்க்கிறோம் சரி பார்க்கிறப்படுவனும் சரி யார் பார்க்கிறானோ அவனும் யார் பார்க்கப்படுற பொருளும் கடவுளுக்கு அந்நியமாக ஒருவருமே இல்லை விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் अब भगवान सर्वव्याप और अर्थल कड़ पी आंदिपड़ी आ गा प्रे अर्थ ब्रह्मंडे अर्थ प्रजापति विश्व रूप इत वह भूपा चंद्र सूर्य கர்வவாசா அப்புறம் நமஸ்தயசிரமூர்த்தி சே புருஷா சோட்டியுகாரி இதுக்கு நல்ல ஸ்லோகம் கீதையில ஒன்னு இருக்கு சொல்ற ஏழாவது அத்தியாயத்தில் வருது நாலாவது அஞ்சாவது ஜேதான் அந்த ரெண்டு அஞ்சாம் அர்த்தம் தான் இது ரொம்ப அழகாக சொல்றது இந்த மந்திரம் ரொம்ப இருக்கு அம்பேவன இன்னும் நிறைய வாக்கியங்கள்லாம் வர்றது இப்படியே நிறைய போறது இது எல்லாமே என்ன சொல்றதுன்னா இந்த மந்திரத்தை நன்னா மனப்பாடம் பண்ணிட்டு இதோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு கண்ணை மூடி உக்காந்த கண்ணை மூடியில கண்ணை திறந்துணும் இருக்கலாம் உக்காந்து தியானம் பண்ணினா ஈஸ்வரனை நன்றாக சாட்சாத் பண்ணலாம்ங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது நமக்கு தேவை பரிபூர்ண ஸ்ரத்தா பக்தி நல்லா தெரியும் இல்லாட்டி ஆண்டாள் பாடுற மாதிரி ஆண்டாள் சும்மாவா சொல்றா எவ்வளவு உணர்ந்து சொல்ற ஆண்டாள் அதனால வந்து மாயனை மண்ணு வட மது நேற்று மாயனை மாயாவி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 செப்பு ஏல் இந்த ஏர் இருக்கேன்ன்னா புரிஞ்சுக்கோ மனசுல வச்சுக்கோன்னு அர்த்தம் ஏல் ஓர் எம்பாவாய் எம்பாவாய்னா என்னுடைய பிரியமான பெண்ணே நான் இந்த சொல்றத கேடு ஒரு ஒரு வந்து பெண்களாக பாவிச்சு சொல்றது ஓ ஜீவாத்மாவே ஏல் ஏழுனா ஏற்றுக்கொள்னு அர்த்தம் ஓர் அப்படின்னா என்ன அர்த்தம் நன்றாக நினைவிலே வைத்துக்கொள்னு ஏல் ஓர் எம்பாவாய் இந்த ஏல் ஓர பத்தி சித் அவ்வளவு பண்ணிவிடுறேன் பாக்கி உள்ள மந்திரங்களுக்கு நாளைக்கு அர்த்தம் சொல்றதுக்கு பகவானை பிரார்த்திப்போம் குருவையும் பிரார்த்திப்போம் ஓம் சகனூ சூண்தூ சஹ வீர் ம விஷி ஹரி ஓஸ்வரோ